காலை வெளிச்சம் வெளிச்சம்மும் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்றாம் வசனங்கள் சொந்தமானவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மூன்றாம் அதிகாரம் ஆரோன் மற்றும் மோசேயின் சந்ததியை பதிவு செய்வதன் மூலம் தொடங்குகிறது இது யாவே தேவன் சீனாய் மலையில் மோசேயோடு பேசிய காலத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது சீனாய் மலையின் நினைவு இன்னும் பசுமையாக இருக்கிறது தேவன் தனது பரிசுத்தையும் தனது சட்டத்தையும் தன் ஜனங்களுக்குள் அவர் தங்கியிருப்பதையும் வெளிப்படுத்தி இருந்தார் ஆனால் இந்த அதிகாரம் ஒரு தீவிரமான தருணத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது யாவை தேவனுக்கு முன்பாக மறித்து போனார்கள் ஏனெனில் அவர்கள் அந்நிய அக்கினியை செலுத்தினார்கள் அது தேவன் கட்டளையிடாத அக்னி அவர்கள் பரிசுத்தமான காரியங்களிடத்தில் கவனக்குறைவாக சென்றார்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை எனவே ஒரு பெரிய பாக்கியம் ஆனால் அது ஒரு பெரிய பொறுப்பும் கூட என்பதை இது காட்டுகிறது தேவனுடைய பிரசனம் என்பது சாதாரணமாக கருதக்கூடியதல்ல அது பரிசுத்தமானது நாதாவும் அபியூவும் தேவனால் அனுமதிக்கப்படாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்த போது அவர்கள் தேவனுடைய கட்டளையை அலட்சியப்படுத்தினார்கள் அதன் விளைவு உடனடி தண்டனை நடக்கவிருக்கும் காரியங்களுக்கு ஒரு தொனியை அமைக்கிறது தேவனுடைய வீட்டில் ஊழியம் என்பது தேவனுடைய வழியிலேயே செய்யப்பட வேண்டும் பிறகு யாவே தேவன் ஒரு புதிய கட்டளையை தருகிறார் அவர் ஊழியம் செய்யும்படிவியர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் எல்லா வேலைகளிலும் ஆரோனுக்கும் அவன் குமாரர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் அவர்கள் அந்த பரிசுத்தமான கூடாரத்தை பராமரிக்கவும் அதன் பனிமுட்டுகளை பாதுகாக்கவும் ஜனங்கள் சார்பாக பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கடமைகளை செய்யவும் வேண்டும் அவர்கள் ஆரோனுக்கும் அவன் குமாரர்களுக்கும் ஒப்படைக்கப்பட்டார்கள் இஸ்ரேல் மக்களிடமிருந்து ஊழியம் செய்வதற்காக அவர்கள் கொடுக்கப்பட்டார்கள் அதே நேரத்தில் தேவன் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்கிறார் அவனுடைய குமாரர்களும்டமைகளை செய்ய நியமிக்கப்பட்டார்கள்ருவது பரிசுத்தலத்திற்கு அருகில் வந்தால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் இந்த வலுவான எல்லை பரிசுத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை மீண்டும் போதிக்கிறது தேவன் அன்பானவர் அவர் பரிசுத்தராகவும் இருக்கிறார் அவரை அணுகுவது என்பது நம் இஷ்டப்படியோ அல்லது வழியிலோ அல்ல அது கட்டளையின் படியே இருக்க வேண்டும் ஒரு ஆழமான விளக்கம் வருகிறது இஸ்ரேலின் எல்லா தலை சென் பிள்ளைகளின் குமாரர்களுக்கு பதிலாக ஊழியம் செய்ய இஸ்ரேலர்களிடம் இருந்து லேவியர்களை தேவன் கூறுகிறார் லேவியர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் ஏன் ஏனென்றால் அவர் எகிப்தின் தலைச்செண் பிள்ளைகளை அழித்த நாளில் இஸ்ரேலில் உள்ள மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் என எல்லா தலைச்செண் பிள்ளைகளையும் தனக்கென பிரித்து வைத்தார் தேவன் அறிவிக்கிறார் அவர்கள் என்னுடையவர்கள் நானே கர்த்தர் இது பஸ்கா இரவை நமக்கு நினைவூட்டுகிறது எகிப்தில் ஒவ்வொரு எகிப்திய குடும்பத்தின் தலைச்செண் பிள்ளையும் மறித்து போனார்கள் ஆனால் இஸ்ரேலின் தலைச்செண் பிள்ளைகள் வாசல் பூசப்பட்டிருந்து இரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டார்கள் அவர்கள் ஒழுக்க சிறந்தவர்களாக இருந்ததால் தப்பிக்கவில்லை அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தினால் தப்புவிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு மொழியில் தலை சென் பிள்ளை என்ற வார்த்தை பெக்கோர் என்று அர்த்தம் தலை சென் பிள்ளை என்பது வலிமை சுதந்திரம் அதிகாரம் மற்றும் ஒரு குடும்பத்தின் வல்லமையின் தொடக்கத்தை குறித்தது சுமந்து தனக்கு உரிமையாக்கி கொண்டார் பாதுகாக்கப்பட்ட அந்த உயிர் தனக்கு சொந்தமானது என்று அவர் சொன்னார் விடுதலை என்பது உரிமையை உருவாக்கியது இது மிருகங்களுக்கும் பொருந்தும் எகிப்தின் தலை சென் மிருகங்கள் மறித்த போது இஸ்ரேலின் மிருகங்கள் பாதுகாக்கப்பட்டது எனவே தலை சென் மிருகங்களும் தனக்கு சொந்தமானவை என்று தேவன் சொன்னார் மாடுகள் ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள் போன்ற சுத்தமான மிருகங்கள் பலியிடப்பட்டு ஆசாரிய ஊழியத்திற்கு கொடுக்கப்பட்டது அசுத்தமான மிருகங்களை பலியிட முடியாது அவை பணத்தால் மீட்கப்பட வேண்டும் என்பது அல்ல என்பதை இஸ்ரேலுக்கு கற்றுக் கொடுத்தது ஜீவன் தேவனுக்கு சொந்தமானது மீட்பு என்பது இலவசம் அல்ல அது கணக்கிடப்படக்கூடியது மற்றும் மதிப்பு மிக்கது ஆரம்பத்தில் இஸ்ரேல் கீழ்படிந்திருந்தால் இஸ்ரேலில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் தேவனுக்கு ஊழியம் செய்ய தங்கள் சொந்த தலைச்செண் பிரித்து வைத்திருப்பார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு வீடும் ஒரு ஆசாரிய பிரதாநிதியை கொண்டிருந்திருக்கும் ஏனென்றால் தேவன் லேவியர்களை மட்டுமல்ல முழு தேசத்தையுமே ஆசாரியர்களாக அழைத்தார் ஆனால் யாத்ராம முப்பத்தி இரண்டில் நடந்த இந்த ஏதோ கௌரவும் இஸ்ரேலர் கன்று குட்டியை வணங்கி பாவம் செய்த போது மோசையத்தின் வாசலில் நின்று யார் யாவை தேவனுடைய பச்சத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்டார் லேவி கோத்திரத்தார் அவரிடம் கூடினார்கள் மற்றவர்கள் தவறிய போது அவர்கள் தேவனுக்கு உண்மையாக மோசையுடன் நின்றார்கள் இஸ்ரேலின் எல்லா தலைசெண் பிள்ளை மகன்களுக்கும் பதிலாக நிற்கும்படி தேவன் லேவியை தேர்ந்தெடுத்தார் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒருவரை நிரந்தரமாக எடுப்பதற்கு பதிலாக எல்லா குடும்பங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த அவர் ஒரு முழு கோத்திரத்தையே எடுத்துக்கொண்டார் தேசிய பதிலாளிகளாக மாறினார்கள் அநேகருக்கு பதிலாக ஒரு கோத்திரம் நின்றது என்னாகும் மூன்றாம் அதிகாரம் விளக்குகிறபடி தேவன் இஸ்ரேலில் உள்ள எல்லா தலை பிள்ளை ஆண்களையும் எண்ணி பார்த்து பின்னர் லேவிய ஆண்களையும் எண்ணி பார்த்தார் தலை பிள்ளை மகன்களின் எண்ணிக்கையை விட லேவியர்களின் எண்ணிக்கை சற்று குறைவாக இருந்தது அந்த வித்தியாசத்தை மீட்பு பணமாக அதாவது வெள்ளியாக செலுத்த வேண்டியிருந்தது ஒவ்வொரு நபரும் கணக்கிடப்பட்டனர் ஒவ்வொரு பதிலீடும் கணக்கிடப்பட்டது மீட்புக்கு கணக்கு வழக்கு தேவைப்பட்டது எதுவும் தெளிவில்லாமல் இருக்கவில்லை எதுவும் மறக்கப்படவில்லை ஒவ்வொரு நபரும் முக்கியம் ஒரு வல்லமையான மாதிரி இங்கே தோன்றுகிறது முதலாவது இரத்தம் தலை சென் பிள்ளையை பாதுகாத்தது இரண்டாவதாக பாதுகாக்கப்பட்ட ஜீவன் தேவனுக்கு சொந்தமானது மூன்றாவது தேவன் பதிலீட்டை தேர்ந்தெடுத்தார் அநேகருக்கு பதிலாக ஒருவர் நிற்பது நான்காவது மீட்புக்கு கிரயம் தேவைப்பட்டது இந்த கருப்பொருள்கள் பின்னர் ஆசாரியத்துவம் பற்றி போதனையாகவும் பாவ பற்றி போதனையாகவும் பிரதிநிதித்துவம் பற்றிய போதனையாகவும் வளர்கின்றது அவை இன்னும் மேலான ஒன்றிற்கு வழியை ஆயத்தப்படுத்துகின்றது அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்ற வார்த்தைகளை தேவன் திரும்ப திரும்ப சொல்கிறார் விடுதலை என்பது ஆபத்திலிருந்து தப்புவது மட்டுமல்ல அது சொந்த மாவதையும் குறிக்கிறது இஸ்ரேல் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டது மட்டுமல்ல அவர்கள் தேவனுடைய உடைமையாக மாறினார்கள் அவர்கள் உடன்படிக்கைக்குரிய உரிமைக்குள் ரட்சிக்கப்பட்டார்கள் இங்கே ஒரு மிக முக்கியமான பாடம் மறைந்திருக்கிறது ஒவ்வொரு மத்தியில் ஆசாரியனாக ஊழியம் ஆனால் தோல்விக்கு பிறகு ஆசாரியத்துவம் ஒரு கோத்திரத்திற்கு மட்டுமாக சுருங்கியது தோல்வி சிலாக்கியத்தை சுருக்கியது பரிசுத்தமான காரியங்களை மக்கள் அலட்சியமாக கையாளும் பொழுது கிழ்படிதல் பயபக்தி மற்றும் பதிலீடு தேவை என்பதை என்னாகவும் மூன்றாம் அதிகாரம் காட்டுகிறது மீட்பு என்பது ஒரு தெளிவற்ற உணர்ச்சி அல்ல என்பதை இது காட்டுகிறது அது மதிப்புமிக்க பாதுகாக்கப்படுவது என்பது தேவனுக்கு சொந்தமானதை குறிக்கிறது என்பதை இது காட்டுகிறது மேலும் சோதனையான நேரங்களில் தேவனுக்கு உண்மையாக இருப்பது தலைமுறைகளின் விதியையே மாற்றியமைக்கும் என்பதையும் இது காட்டுகிறது இந்த அதிகாரம் ஒரு மேலான சத்தியத்தை புரிந்து கொள்ள நம் இருதயத்தை அமைதியாக ஆயத்தப்படுத்துகிறது ஒரு நாள் அநேகருக்கு பதிலாக வேறொரு தலைச்செண் பிள்ளை வந்து நிற்பார் வேறொரு பதிலீடு நடைபெறும் வேறொரு மீட்பு கணக்கிடப்படும் வெள்ளியினால் அல்ல விலையேற பெற்ற இரத்தினால் ஆனால் இங்கே வனாந்திரத்தில் தேவன் அஸ்திவாரத்தை போதித்து கொண்டிருக்கிறார் லேவியர்கள் பிள்ளைகள் நியமிக்கிற மற்றும் விசுவாசத்தை எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்த தேவனை நோக்கி சுட்டி காட்டியது ஜபம் பிதாவாகிய யாவே மீட்பின் மூலம் உயிரை பாதுகாத்ததற்காகவும் உமக்கு சொந்தமானவர்களாக இருக்கும்படி ஒரு அழைத்ததற்காகவும் உமக்கு நன்றி உமது பரிசுத்தத்தை உமது பிரசனத்தை ஒருபோதும் கவனக்குறைவாக அணுகாமலும் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பது என்பது நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்பதை நினைவில் கொள்ள எங்களுக்கு உதவுங்கள் சோதனையான நேரங்களில் உமது பச்சத்தில் நின்ற லேவியர்களைப் போல எங்களுக்கும் உண்மையான இருதயத்தை தாருங்கள் மீட்பு என்பது உமக்கு முன்பாக வெளியேற பெற்றது மற்றும் பரிசுத்தமானது என்கிற சத்தியத்தை எங்கள் வாழ்வு பிரதிபலிக்கட்டும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்